ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் சந்தியாவந்தனத்தில் ரொம்ப பிரதானமாக உள்ள உபஸ்தானத்தை பற்றி பார்க்க போகிறோம் காயத்ரி ரபம் பண்ணின பிறகு உத்தமே சிகரே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நாம் ஆவாகனம் பண்ணின காயத்ரியை உத்வாசனம் பண்ணுறது அதற்கு உத்வாசன மந்திரம்னு பேர் உத்தமே சிகரேங்கிற மந்திரத்துக்கு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த காயத்ரி இதை பூர்த்தி பண்ணணும் அப்படி பூர்த்தி பண்ணிவிட்டு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பிரதானம் உபஸ்தானம்ங்கிறது அசோபதிஷ்டே ஆதித்தியம் உதயந்தம் சமாஹிதா அப்படின்னு வியாசாச்சாரியால் காண்பிக்கிறார் சூரிய உதயம் ஆர வரைக்கும் காலம்பர காயத்ரி தபமானதை செய்யணும் அப்படி சூரியன் உதித்த பிறகு அந்த காயத்ரி தபத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு உபஸ்தானம் பண்ணணும் உபஸ்தானம்ங்கிறது மூன்று வேளைகள்லேயும் மூன்று விதமாக வச்சிருக்கா காலம்பரை நாம் சந்தியாவந்தனம் பண்ணுறது பண்ணுற பொழுது பண்ணுற உபஸ்தானத்துக்கு மித்ரோபஸ்தானம்னு பேர் மத்தியானம் மாதியத்திலே நாம் உபஸ்தானம் பண்ணுற பொழுது ஆதித்யோபஸ்தானம்னு பேர் சாயங்காலம் சந்தியாவந்தனத்தில் பண்ணுற உபஸ்தானத்துக்கு வருணோபஸ்தானம்னு அப்படி மூன்று விதமாக வச்சுருக்கா காலம்பர மித்திரோபஸ்தானம் மத்தியானம் ஆதித்யோபஸ்தானம் சாயங்காலம் வருணோபஸ்தானம்னு அந்த முறையில் உபஸ்தானத்தை பண்ணணும் உபஸ்தானம் ஸ்வகைர்மந்திரை ஆதித்யத்து காரயேத் அந்தந்த வேதக்காரா அந்தந்த சாக்கையை அனுசரித்து ரிக்வேதத்தில் ருக்வேதிகள் ருக்வேதத்தில் எஜுர்வேதிகள் எஜுர்வேதத்தில்னு அந்தந்த சாக்கைகளை அத்தியனம் பண்ணினவா அந்தந்த சாகைப்படி உபஸ்தானத்தை செய்யணும் அப்படி காலம்புற மித்திரன்னு பேர் சூரியனுக்கு உதித்த புதுசில் சூரியனை பார்த்தா வெள்ளையாக இருந்தாலும் ரொம்ப பலீர்னு இருக்காது அப்படி உள்ள சூரியனுக்கு மித்திரன்னு பேர் அப்படிப்பட்ட சூரியனை பார்த்து உபஸ்தானம் பண்ணுறது அப்படி உபஸ்தானம் பண்ணுறதுனால நமக்கு தேக ஆரோக்கியமானது கிடைக்கிறது ஆரோக்கியம் பாஸ்கரா அதிச்சேது அப்படின்னு ஆரோக்கியம் நமக்கு வரணுமானால் சூரியனை உபாசிக்கணும் சூரியனை எப்படி உபாசிக்கிறது அப்படின்னா சந்தியாவந்தனத்திலேயே நமக்கு வச்சிருக்கா சூரியனை உபாசிக்கக்கூடியதான முறை உபஸ்தானம் அப்படி உபஸ்தானம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினால் சூரியன் சந்தோஷப்பட்டுடுறார் நமஸ்கார பிரிய சூரியகான்னு நமஸ்காரம் பண்ணினால் சந்தோஷப்படக்கூடியவர் சூரியன் அப்படி உபஸ்தானம் பண்ணி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினால் ரொம்ப சந்தோஷப்பட்டுடுவர் நமக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுக்குற அதே போல் மத்தியானம் ஆதித்யோபஸ்தானம்னு நடுப்புற ஆகாசத்தில் வந்த சூரியனை நோக்கி உபஸ்தானம் பண்ணுறதுக்கு ஆதித்யோபஸ்தானம்னு பேர் மாத்தியான் காலத்தில் நடுப்புற வந்துடுவார் சூரியன் அந்த சூரியனை நோக்கி பார்த்து உபஸ்தானம் பண்ணுறது அப்படி அந்த சூரியனை நோக்கி உபஸ்தானம் பண்ணுறதுனால நமக்கு கண் பார்வை நன்னா கிடைக்கிறது கண் சம்பந்தமான வியாதிகள் போகிறது அதையினால்தான் சூரியனை பார்க்கறதுன்னு வச்சுருக்கேன் அந்த உபஸ்தானத்தில் அப்படி கையை மடிச்சுண்டு சூரியனை பார்க்கறது சூரியனை நேராக பார்க்கப்படாது பார்க்க முடியாது அந்த கையை மடிச்சுட்டு பார்த்தால் சூரியன் தெரியுவார் அப்படி பார்த்து உபஸ்தானம் பண்ணுறதுனால கணுசம்பந்தமான வியாதி எதுவாக இருந்தாலும் போய்டுறது அதே போல் சாயங்காலம் வருணோபஸ்தானம்னு மேற்கு நோக்கி நின்று உபஸ்தானம் பண்ணுறது சத்தியான்றத சாட்சின்னு பேர் வருணனுக்கு பொய் உண்மை இவைகளுக்கெல்லாம் சாட்சி யாருன்னா வருணன் நாம் ஏதாவது முன்ன பின்ன யார்கிட்டையாவது போய் பேசியிருக்கலாம் சத்தியம் அன்றர்த்தம்னு ரெண்டு சொல்கிறாருங்க அதாவது சத்தியம் அசத்தியம் ரிதம் அன்றர்த்தம்னு நாலு சத்தியம்னா நாம் வெளிப்படையாக உண்மையை பேசுறதுக்கு சத்தியம்னு பேர் அசத்தியம்னா வெளிப்படையாக பொய் பேசுறதுக்கு அசத்தியம்னு பேர் ரித்தம்னா மனசில் நினைக்கக்கூடிய உண்மைக்கு ரித்தம்னு பேர் அன்றிர்த்தம்னால் மனசில் த நினைக்கிறதுக்கு அன்றர்த்தம்னு பேர் அப்படி பிரித்து கொடுத்துருக்கா மனசில் பொய் நினைக்கிறதுன்னா எப்படி அப்படின்னா ஒருத்தன் வரார் அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா சம்மந்தம் இல்லாத ஏதோ விஷயத்த நாம் இப்போ அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கிறதுக்கு தான் மனசில் நினைக்கக்கூடிய பொய்யின்னு பேர் அப்படி நாம் முன்ன பின்னே மனசில் தவறாக நினச்சிருந்தாலும் வெளியில் தவறாக நாம் பேசியிருந்தாலும் அது வியாதியாக நமக்கு உடம்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதை போர்க்கிறவர் வருணர் ஆகையினால்தான் நாம் கலசத்தை வச்சு எந்த பூஜையோ எது ஆரம்பித்தாலும் முதல்ல வருணனை பூஜை பண்ணிவிட்டு தான் ஆரம்பிக்கிறோம் வருணனை சாட்சியாக வச்சுட்டு தான் நாம் எந்த ஒரு கர்மாவையும் ஆரம்பிக்கிறோம் புண்ணியாக வாசனம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு வச்சுருக்கோம் ஒரு கலசத்தில் தீர்த்தம் வச்சு அதில் வருணனை ஆவாகனம் பண்ணி பிறகு மற்ற தேவதைகளை ஆவாகனம் பண்ணுறது ஏன்னா ரெண்டு காரணம் ஜலத்துக்கு அதிபதி வருணன் ஜலாதிபதியே நமஹானே ஒரு நாம ஜலத்துக்கு அதிபதி வருணன் ஆகையினாலே ஜலத்தில் வருணன் ஆவாகனம் பண்ணுறதுங்கிறது ஒன்று ரெண்டாவது நாம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியவர் வருணன் அதற்காக வருணனை நாம் முதல்ல பூஜை பண்ணுறோம் அப்படிப்பட்ட வருணன்னு தான் தினப்படி சாயங்காலம் நாம் உபஸ்தானம் பண்ணுறோம் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் ஏதாவது முன்ன பின்ன இருந்ததானால் அதெல்லாம் சரியாக போகிறதுக்க தான் வருணோபஸ்தானம்னு நமக்கு ரிஷிகள் வச்சு கொடுத்துருக்கா இந்த காலம்பர உபஸ்தானம் மத்தியானம் உபஸ்தானம் சாயங்காலம் உபஸ்தானம் இவைகளை சரியாக அந்தந்த நேரத்தில் செய்யணும் கூடிய வரையிலும் செய்யணும் தினப்படி நமக்கு அப்படி முடியலன்னாலும் என்றைக்கு முடியிறதோ அன்றைக்கி செய்கிறதுன்னு வச்சுக்கணும் எல்லாத்துக்குமே மாற்று காலம்னு ஒன்று யோசிக்கப்படாது காலம்பரம் உபஸ்தானம்னா நாம் கணக்கு பண்ணி பார்க்கணும் ஒரு மாதம் சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கோம்னா சரியான நேரத்தில் எத்தனை நாளைக்கு சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் முதல்ல மூணு நாள் கிடைக்கும் அதுக்கு அடுத்த மாதம் ஆறு நாள் கிடைக்கும் அதுக்கு அடுத்த மாதம் பத்து நாள் கிடைக்கும் அப்படி நாட்கள் நிறையா கிடைக்கும் அப்படி சரியான நேரத்தில் செய்யணும் சரியான நேரத்தில் செய்யலைன்னா பலம் இல்லாமல் போகாதுன்னு சொன்னாலும் பலனில் குறைச்சலாக கிடைக்கும் மத்தியானம் மாத்தியான் தான் எல்லாராலுமே சரியான முறையில் செய்ய முடியாமல் இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க லீவு நாளில் சரியான நேரத்தில் பண்ணுறதுன்னு வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டு சரியான நேரத்தில் அந்த சூரியனை பார்த்து அந்த உபஸ்தானத்தை பண்ணணும் பண்ணால் கண் வியாதியே வராது கண் சம்பந்தம் கண்ணாடி போடும்படியாகவே இருக்காது அந்த ஆதித்ய உபஸ்தானம் சரியான முறையில் செய்தால் அப்படி இந்த உபஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான அம்சம் சந்தியாவந்தனத்தில் அந்த உபஸ்தான மந்திரங்கள்லாம் அற்புதமான மந்திரங்கள் காலம் வர நோக்கி பண்ணுற உபஸ்தான மந்திரம் சாயங்காலம் இந்த மந்திரங்கள்லாம் இருக்கே ரொம்ப அத்தமான மந்திரங்கள் அந்த மந்திரங்கள்லாம் நல்லா சொரத்தோடு நல்லா சொல்லி அந்த உபஸ்தானத்தை பண்ணினாலே தேக ஆரோக்கியத்துக்கு குறவே இருக்காது தேக ஆரோக்கியம் பூர்ணமாக கிடைக்கிறது எல்லா இந்திரியங்களும் சரியான முறையில் நமக்கு வேலை செய்யும் காலம்பரம் பண்ணுற உபஸ்தானத்தினால மத்தியானம் பண்ணுற உபஸ்தானத்தினாலே கண் பார்வை நன்னாக இருக்கும் கண் சம்பந்தமான வியாதிகள் வராது சாயங்காலம் பண்ணக்கூடிய வருணோபஸ்தானத்தினால ஜலசம்பந்தமான வியாதிகளே வராது ஜலசம்பந்தமான வியாதிகளுக்கு வருணக்கிரகம்னு பேர் அது மாதிரி வியாதி கபம் கூட பிடிக்காது சரியான முறையில் இந்த உபஸ்தான மந்திரங்களை சொன்னால் கபம் கூட வ பிடிக்காது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது சரீரம் ஆத்தியம் கலு தர்மசாதனம் அப்படின்னு நாம் எந்த ஒரு தர்ம காரியங்கள் பண்ணணும்னாலும் முதல்ல நமக்கு தேவை சரீரம் இல்லையா சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும் தேகம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் வேறு எதையுமே செய்ய முடியும் அந்த தேக ஆரோக்கியத்தை கொடுக்கறது இந்த உபஸ்தானம்ங்கிறது அதை அந்த மந்திரங்களை சரியான முறையில் ஸ்வரத்தோடு சொல்லி பழகிக்கணும் அப்படி சொரத்தோடு அந்த மந்திரங்களை சொன்னாலே மனசுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி ரொம்ப முக்கியமான அம்சம் இந்த உபஸ்தானம்ங்கிறது அந்த உபஸ்தானத்தை பண்ணிவிட்டு பெருகு சத்தியாவந்தனத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்கா அந்த முறையில் இந்த உபஸ்தானங்கிறத சரியான முறையில் செய்யணும் இது ரொம்ப முக்கியமான பிரதானம் சந்தியாவந்தனத்தில் அப்படி அர்கப்பிரதானம் காயத்ரி ஆவாகனம் காயத்ரி ஜபம் உபஸ்தானம் இந்த நாளும் தான் சந்தியாவந்தனத்தில் பிரதானம் அப்படிங்கிறத நன்னை விரிவாக பார்த்தோம் அடுத்தடுத்த தர்மங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்